அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செவ்வி பேய் கண்டன்னதுடைத்து குடிமக்கள் தன்னை பார்ப்பதற்கு சமயம் கொடுக்காதவனாகவும் கண்டால் கடுகெடுத்த முகமுடையவனாகவும் இருக்கின்ற அரசனுடைய செல்வம் பேய் கண்ட செல்வம் போன்று பயன்படாமல் போய்விடும் காண்பதற்கு நேரம் கொடுக்காமல் இருப்பதும் காணும்போது கடுமையாக பேசுவதும் இவை இரண்டும் வெறுவந்த செயல்களாகும் அரசன் அவற்றை செய்யக்கூடாது எளிமையாக காண முடியாதவனும் அவ்வாறு கண்டபோதும் கடுகடுப்பான முகத்தை கொண்டவனுமாகிய அரசனிடம் உள்ள செல்வம் பூதம் காத்த செல்வம் போல பயனற்றதாகிவிடும் பலவிதமான உரைகளை மேலெழுந்தவாரியாக பாடிக்கிறோம் பூதத்தின் அருகே உள்ள செல்வம் யாருக்கும் பயன்படாது அதுபோல கொடுமையான தோற்ற பொலிவை உடையவனுடைய செல்வமும் யாருக்கும் பயனளிக்காது எல்லோருக்கும் அச்சத்தை உண்டு பண்ணும் பேய்காத்த செல்வமானது செல்வம் இருக்கிறது என்ற ஆசையை உண்டாக்கும் ஆனால் நெருங்குவதற்கு அச்சத்தையும் பிறகு அழிவையும் கூட கொடுக்கும் அதுபோல அரசன் கொடியவனாக இருந்தால் அவனிடம் செல்வமும் அச்சத்தையும் அழிவையும் உண்டாக்கும் என்ற ஓமை நயம் இந்த ஒப்பீடு இருக்கிறதே அதில் இருக்கக்கூடிய நயத்தை நாம் நன்றாக உணர வேண்டும் இதுக்கு எதிரான குரல் இறைமாட்சியில முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது குரல் அரசனுக்கு சொல்லப்பட்ட இலக்கணம் அது அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் நேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அங்கே பார்த்தோம் அதாவது அனுகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறவன் கடுமையாக பேசாதவனாக இருந்தால் அவனுடைய பூமி பரப்பு மக்கள் விரும்பி வருவார்கள் நிறைய மக்கள் சேருவார்கள் நிலமும் விரிந்து செல்லும் என்பது அந்த குரலின் பொருள் இதுக்கு நேர்மாறாக இருக்கிறவன் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் டைம் கொடுக்குறான் நேரம் கொடுக்குறான் அன்பா பேசுகிறான் அப்படின்னா மக்கள் அந்த அரசனை விரும்புவார்கள் அவனுடைய நாடு எல்லா வளங்களாலும் பெருகும் அந்த செல்வம் அனைவருக்கும் பயன்படும் என்பது விஷயம் இப்போ செங்கோன்மையினையும் பார்த்தோம் எண்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தண்பதத்தான் தானே கெடும்னர் ஐநூற்றி நாற்பத்தெட்டாவது குரலில் அனைவரும் அணுகுவதற்கு எளியவனாய் இல்லாதவனாக நன்கு ஆராயாமல் நீதி வழங்க தவறுகிற அரசன் தாழ்ந்த நிலையை அடைந்து தன்னைத்தானே கெடுத்து கொள்வான் இதெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம் வால்மீகி ராமாயணத்தில் சில மேற்கோள்கள் அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதை பற்றி மக்களோடு கலந்து ஆலோசித்த தசரதர் மக்களுடைய கருத்தை எல்லாம் கேட்கிறார் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட ராமருடைய அருங்குணங்களை எல்லாம் சொல்கிறார்கள் சாமாராமிய குஞ்சரே ரவ பௌராண்ஜனித் குஷலம் பரிபட்சதி புத்தேஷ்வக்ஷுதாரேஷு பிரேஷியகணேஷுநூர்வியச்ச பிதாபுத்திரா வௌரசான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போர்க்களத்திலிருந்து திரும்புறபோது யானையிலேயோ தேர்லேயோ வருவார் அப்படி வரும்போது ஜனங்கள்கிட்ட அங்கங்கே நின்று நலம் விசாரிப்பார் எங்களுடைய குழந்தையை பற்றி விசாரிப்பார் அக்னிகாரியங்களை பற்றி விசாரிப்பார் மனைவியரை பற்றி விசாரிப்பார் சிஷ்யர்களை பற்றி சேவகர்களை பற்றி எல்லோரை பற்றியும் தன்னுடைய சொந்த குழந்தைகளை பற்றி ஒரு தந்தை அன்போடு விசாரிக்கிறதை போன்று அக்கறையோட முறையாக கேட்டு அறிவார் ஜெகவீரபாண்டியனார் உரையில் இப்படி ஒரு பாடலை அவர் கொடுத்துருக்கிறார் அதையும் மேற்கொள்ள பார்க்கலாம் நொந்தார் துயர் நீக்கி நோகாமல் காத்தருளும் அந்த அரசே அருளரசாம் வந்தவரை நாடி உசாவி நலம்புரியான் நாடாளல் கோடி துயரம் கொடிது பாடலே ரொம்ப எளிமையாக புரிகிறது அதாவது கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை போக்கி கஷ்டம் வராமல் ஜனங்களை பாதுகாத்து இருக்கிற ராஜா ரொம்ப இரக்கத்தோடு இருக்கிற அருள் நிறைந்த அரசன் வந்தவங்களை விசாரித்து அவங்களுக்கு நல்லதை செய்யலேன்னா அந்த அரசாட்சி கோடிக்கணக்கான துயரங்களை கொடுக்கும் கடுமையான துயரங்களை எல்லாம் உண்டு பண்ணும் இனி பதவரை பார்க்கலாம் அருஞ்செவ்வி தன்னை காண விரும்புகின்றவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து இன்னா முகத்தான் கண்டால் கடுகடுத்த முகத்துடன் பார்ப்பவனுடைய பெரும் செல்வம் பெரிய செல்வமானது பேய் பேயால் கண்டன்னது காணப்பட்டதைப் போல உடைத்து ஆகும் தன்னை காண விரும்புகிறவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து பிறகு பார்க்கும்பொழுது கடுகெடுத்த முகத்துடன் பார்ப்பவனுடைய பெரிய செல்வமானது பேயால் காணப்பட்டதைப் போல ஆகும் அத்தகையவன் பேய்க்கு நிகரானவன்